Genna ta hitki ya morta hitki ya morta hitki ya morta hitki ya சரி நிமல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம எதற்காக செய்யறோம் ஏன் செய்றோம் தெரியாமலேயும் நம்ம செய்வோம் இல்லையா குறிப்பா பாத்தீங்கன்னா சிறு வயதாக இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் தீபாவளி வருது தீபாவளி வருது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க ஆஹ் தீபாவளி கொண்டாடுவோம் ஆனா எதற்கு தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னு தெரியாமலேயே நம்ம கொண்டாடுவோம் அந்த வயசுல அப்படிப்பட்ட நேர்கள் நிஜமாக சிலர் இருப்பாங்க அப்படிப்பட்ட நீர்களுக்கு நம்ம தமிழ் மொழி பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம் வேண்டுபவர் குரலுக்கு என்ன பொருள் உங்களுக்கு தெரியும் என்கிட்ட இந்த குரலுக்கு பொருந்து நீங்க நேரடியா கேட்டீங்கன்னு நான் தெரியாதுன்னு தான் சொல்லுங்க ஆனா நீங்க எனக்கு ஏற்கனவே அதுக்குரிய பொருளை வந்து எனக்கு நீங்க அச்சு குடுக்க எனக்கு தெரிஞ்சிருதுன்னு சொல்ல முடியும் சரி இந்த குரலுக்கான என்ன பொருள் நீங்களும் சொல்லுங்க அதாவது வந்து இந்த குரல் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அறவழியில நிலையான ஒரு பயண விரும்புகிறவர் அறவழி தவறி நடக்க மாட்டார் நடந்துட்டு அவர் வந்து அந்த தன்னுடைய அந்த நற்செயல்களை மீறி வந்து ஒரு கட்ட செயலை செய்ய மாட்டார் ஒரு பொதிலும் செய்ய மாட்டாங்க பகுத்தறிவும் நன்னறிகளும் போற்றுபவராக நீங்க கண்டிப்பாக இருந்தால் நிச்சயமாக ஒருபோதிலும் நீங்க உங்களுடைய கோட்பாடுகளை மீறி செயல்பட மாட்டாங்க ஆஹ் இது செய்யக்கூடாது ஏன்னா காலமா பாத்தீங்கன்னா குற்ற செயல்கள் வந்து அதிகரித்து வண்ணம் உள்ளன வந்து அஹ் காவல்துறையினர்கள் வந்து குற்றவாளிகளை வந்து விசாரணை செய்யும் போது பெரும்பாலும் ஒரு ஒருமித்தான் சொல்றாங்க அதாவது எங்க வீட்டுல வந்து குடும்பத்துல நெருக்கடி பணம் நெருக்கடி நிதி நெருக்கடி எங்களால வந்து வேற வழி இல்லை எங்களுக்கு தெரியும் ஆனாலும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னும் சில நம்ம வந்து குறுகிய வந்து பணக்காரர் ஆகணும் சொல்லி எண்ணி இந்த மாதிரி தவறான செயல்களை குற்றம் போடுறாங்க இல்லையா பணம் கொல்லி எடுப்பது இதெல்லாம் வந்து தவறான முற்றிலும் தவறான ஒரு விஷயம் செய்யவே கூடாது ஏன்னா இப்ப என்ன கேட்டீங்கன்னா அதாவது ஒரு செயலரை வந்து நம்ம செய்யும்போது அதாவது நமக்கு வேண்டிய சில விஷயங்களை வந்து செய்யும் போது அத வந்து நல்ல வழியில சரியான வழியில செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வந்து நிரந்தரமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு குறி குறுகிய காலகட்டத்தில் கிடைக்கிற பணம் சம்பாதி பணம் வந்து நிலைத்திருக்காது உழைக்கணும் முயற்சி செய்யணும் கஷ்டப்பட்டு செய்யற எந்த ஒரு விஷயமும் வீண் போகாது இல்லையா ஆஹா அந்த வகையில நாம தொடர்ந்து இது போன்ற விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் அந்த வானம் நமக்கு வசப்படும் வெற்றி குடிக்கட்டி நம்ம பார்க்கலாம்